रामानुजस्य யோனித்தமர்பாம்புஜயுமோதராணி பிரணாயமே அம்ரோவியைக்கோஜயோம் பிரபேம்பூர் டி எஸ் ராமஸ்வம சீனியர் அட்வொகேட் அவர்களுடைய பதவிருக்கும் சதாபிஷேக மகோத்சவத்தை முன்னிட்டு நாராயண் விபந்தம் இந்த ஒவ்வொரு பிரபந்தத்தை பற்றியும் ஒருவர் உபன்யாசம் பண்ண வேண்டும் என்று இருபத்தி ஏழு சுவாமி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் பொழுல்லாதியணை உருவாக்கி இந்த அமரநாதிபிரான் என்ற விஷயத்தை பற்றி உன்யாசம் பண்ணும்படி நியமித்துள்ளார் சக்தி அதை விஷயமாக கொண்டு சில வார்த்தைகள் விண்ணப்பம் அனுகிறேன் அமலநாளுடைய பனியங்கள் ஆபாதசூடமனுபூய் ஹரிம்ஷயானம் மத்தியே கபீரான் முதித்தாந்தராத்ம அதிஷ்டையோர் நயனையோர் விஷயாந்தராணம் யோநிஷிகாய முனிவைந்தம் பள்ளிக்கொண்டிருக்கும் பெருமாளான ரங்கநாதன் விஷயமாக முனிவாகனர் என்ற இந்த பெரியவர் அள்ளு செய்துள்ள பிரபந்தம் இவருக்கு முனிவாகனர் என்று என்ன எப்படி பெயர் வந்தது என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் முனிவாகனர் ால் அற்பம் எல்லாருக்கும் புரியும் ஒரு முனிவர் அவரை வாகனமாக கொண்டு எழுந்தெழுபவர் என்று பொருளாகும் இருப்பான் ஆழ்வார் அயோநிகர் நமது ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்கள் அயோநிகர்கள் அதாவது கர்ப்பவாசம் பண்ணி திரவாதவர்கள் அதே மாதிரி இவரும் ஒரு அந்த நெல் வயதில் கண்டெடுக்கப்பட்டார் ஆனால் இவரை எடுத்து வளர்த்தவர் ஒரு பாணர் பாணர் என்பது ஒரு குலம் அவர்கள் கையில் வேணை வைத்துக் கொண்டு இப்ரமானுடைய குணாதிசயங்களை பாடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களை தாழ்த்தப்பட்ட வகுப்பு என்று ஆசாரத்தில் இருந்தது அதனாலே அவர் சன்னதிக்குள் வராமல் காவேரி கரையிலே இருந்தே ரங்கனை பாடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது திருமஞ்சனம் எழுந்து எண்ணிக்கொண்டு வரும் லோகசாரங்க முனிவர் என்பவர் இவர் கவனத்தில் தன்னை மறந்து இருந்தமையாத இங்கு வந்த கைங்களை அவர் கவனிக்கவில்லை மிகவும் நிர்பந்தமாக விளகிப்போ என்று சொல்லியும் அவர் கவனிக்காதனால அவரை கண்டெடுத்து அடித்ததாக சொல்லுகிறார்கள் அதை எவ்வளவு தூரம் நம்பக்கூடியதோ தெரியலை இருந்தாலும் சரித்திரம் அந்து விட்டபடியே அதை அப்படியே வைத்துக் கொள்வோம் இப்பிரமாலுக்கு இவரை உள்ளே அழைத்து தன்னை தேவைப்படு வைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஏற்பட்டது அதனால அவர் வரமாட்டார் இவரை என்ன விஷயம்னா நமக்கு எக்குலத்தவராயினும் பாகவதர்களானால் அவர்கள் மிகவும் போற்றப்படுப்படுபவர்களே ஆனால் நமது ஆழ்வார்களில் பல குலங்களில் அவர்கள் அவதித்துவர்கள் அந்த குலாச்சாரத்தை அவர்கள் கைவிடவில்லை வேதத்துக்கு அதை வேதத்தை அத்தியனம் பண்ண அதிகாரம் இல்லாதவர்கள் வேதத்துக்கிட்ட போகல வேதாற்றங்கள் என்ன வாழ்க்கை நல்லா தெரியும் இருந்தாலும் வேத சப்தங்களை அவர் உச்சரிக்கவே இல்லை இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகளை அவர்கள் கண்டிருந்தார்கள் நம்மாழ்வாரம் அப்படியேதான் மற்ற ஆழ்வார்களில் உதாரணமாக சிற்பான் ஆழ்வார் ரிஷிபுத்திரவர் இருந்தாலும் ஒரு கரும்பு வேளாண் நாள் வளர்க்கப்பட்டதுனாலே அவளுக்கு வேத சப்தங்கள் நன்றாக கை வந்திருந்தும் அதை அவர் உச்சரிக்கவில்லை அவர்களுடைய அபாரமான சக்தியினாலே எல்லாம் அவர்களுக்கு தெரிந்திருந்தது அந்த சக்தி எங்கே இருந்து வந்தா பகவானுடைய நிர்வகத்தையும் கிருப்பியினாதே வந்தது மயர் வர மசியனால மறுபடியும் தான் என்று அந்த அருள் காரணமாக மயர்வத மரியாதம் மயர்வதுன்னா சந்தேகம் வியம் எதுவும் அவர்களுக்கு பக்தி ஞானம் என்ற இரண்டும்ும் பர்ாயமே அதாவது ரெண்டும் ஒண்ணுதான் இருந்தாலும் ரெண்டு சொற்கடாலை சொல்லுகிறோம் ரெண்டு அர்த்தம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் தன்னுடைய வேதாத்திய சங்களை பக்தி ஞான விசேஷா என்று கடைசியில முடிக்கிறார் அதனால பக்தி வேற ஞானம் வேற இல்லை மதிநலம்னா பக்தியாகவே ஞானம் என்று பொருள் படுகிறது அதே அருளினன் தன்னுடைய நெருகேத்து திருப்பியாதே அவன் அருளின அதே மாதிரிதான் இவரும் அப்படி அருளப்பட்டவர்களால் பூர்ண ஞானம் உண்டு ஆனால் அதை அவர் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அரங்கனை பாடுவதிலேயே பொதுபோக்காக அவர் காலத்தில் கைக்கு வந்தார் அவருக்கு செவசாதிக்க வேண்டும் என்று அரங்கன் விரும்பினான் அதனால் அவர் வரமாட்டார் முனிவரே நீர் போய் அவரை எழுந்துள்ள பண்ணிக் கொண்டு வாரோம் என்று அந்த முனிவருக்கு நியமனம் சாதித்தான் அறங்க கட்டளைத்தான் அதனால அவர் போய் அந்த மமகாயகா என்று சொல்லுவார்கள் கைசிபுரான கூட நம்பாடுவான் என்று பக்தர் அந்த மமகாயகா என்ற சொந்த தமிழ் மொழிப்பை அணுகிறான் அவனுக்கு அதுவே பெயராய்ப்பு நம்பாடுவான் இங்க நம்ம கோவில கைசிக்வாரசி அன்னைக்கு திருப்பான்வாருக்கு இல்லை பண்ணுற ஆஸ்தானத்தில் அப்போ திருமங்கியாழ்வார் விஷயம் இருக்கும் சாதாரணமா திருமுங்கியாழ்வாளும் திருப்பானவரும் அங்கே ஏறிப்பைசிக மகாத்மிவாசிகளுக்கு திருப்பானவாருக்கு என்ன வேலைன்னா அவர் நம்பாடுவார் அதனால நம்பாடுவானாக அவர் எழுத நீச்சுக்குவேன் எவெருமானும் அவரை நமக்கு பாடுவான் என்று பெருமைப்படுத்தினார் அதனாலே இவரை அந்த ரோகசாரங்க முனிவர் என்பவரை நீ தோழில் அவரை ஏற்றி கொண்டு வாரம் என்று கட்டளைத்தான் இவர் போய் அந்த ஆழ்வாரை நான் ஆழ்வார்னே அவரை தண்ட சமர்ப்பிப்பு உள்ளே எழுந்து கொள்ள வேண்டும் என்று அருள்பாடு அருள்பாடு என்று கூப்பிடுகிறார் அடிப்பானன் ஏன் அழிப்பானன் என்று அவர் வெளியி ஆனால் இவர் அரங்கனுடைய நியமனம் இப்படி இருக்கிறது ஆக கட்டாயம் தேவர் எழுந்துகொள்ள வேண்டும் என்று அவரை தன் தோழிலை ஏற்றிக்கொண்டு உள்ளே எழுதலை பண்ணி கொண்டு வந்தாரான் அதனால அவர் முனிவாகனர் என்ற திருநாமல் வேதாண் பேசிகள் இந்த நாலாயிரத்துலயும் இந்த அமர்நாத் பிரான் உங்களுக்கு மட்டும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த வியாக்கியானத்துக்கு முனிவாக போகும் என்று அந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம் நமக்கு வியாக்கியானம் பண்ணிருக்க வேற எந்த பிரபந்தத்துக்கும் அவர் வியாக்கியானம் பண்ணதை மட்டும் வியாக்கியானம் பண்ணியிருக்க அது அவருடைய ரகசிய ஒன்றாக உதாவப்படுகிறது இந்த இப்பிர பெரிவாச்சான்புள்ள வியாக்கியானமும் அழகியமான பெருமாள் நாயனையாக்கியானமும் இந்த பிரபந்தத்துக்கு நமக்கு கிடைக்கின்றன இதை சொல்லிக் கொள்ள சொல்லி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை விண்ணப்பம் என்கிறேன் நந்தாட உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டவில் கண்கள் மேனின் முனியேறி தனிப்புகுண்டு பாட்டினால் கண்டு வாழும் பாணர்கள் பரவினோமே என்று இந்த பிரபந்தத்துக்கு தமிழ் தனி ஏற்பட்டு இருக்கிறது ரொம்ப எளிமையான தமிழ் காட்டவே கண்ட பாத கபரம் நல்ல ஆடை உந்தி உதரவந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் என்று வரிசைய பாஜர அடைவதே ஆழ்வார் இந்த எதிரமனுடைய அங்கங்களை எல்லாம் வரிசையா தான் கண்டுபடி சொல்லியிருக்கிறார் இந்த கண்ணியை காக்கவே எப்பெருமான் தான் விரும்பி காட்டவே இந்த ஒவ்வொரு எப்பெருமானுடைய அந்த சௌந்தர்யங்களை தாம் அனுபவித்ததை அவர் பாசுரமாக பாடுகிறார் முதல் பாசுரம் திருக்கமலபாத பந்தியன் கண்ணினுடனும் உக்குண்டதே என்று கடைசியில அவங்கனை கட்டகங்கள் மற்றொன்னினை காணாவே என்று பாசுரம் முடியது கணிப்பிரும் நமக்கு கிடைத்திருக்க வரலாறு பார்த்தால் கோயிலுக்குள்ளே சாரங்கம் லோகசாரங்க முனிவருடைய தோழிலே எழுந்திரும் போது அரங்கன் தன்னுடைய சேவையை இவர் உள்ள வருஷத்துக்கு முன்னே சென்றிருக்கிறார் அதனால ஒன்பது பாசரும் அந்த பையனேயே பாடியிட்டு போனார்கள் திருக்குமல பாதம்பதியின் கண்ணீர் ஒப்பிந்ததை கோவில்கள் சன்னிதி வெளிதல் பாடிய பாட்டு கடைசியில கடைசி பாசனம் மற்றம் கொண்டல் ஒடனை கோவலாய் வெண்ணு உண்டவாய் என்ற பாசனம் மட்டும் உள்ள சன்னி உள்ள கர்ப்பிரகத்துல பாடப்பட்ட பாடம் இது தனியா திரிவாச்சான்புட வியாக்கியான அழக நாடபெருமாள் வியாக்கியான இது நான் சொல்றேன் ஒன்பது பாசனம் வெளியல் பாடுது கடைசி ஒரு பாசனம் மட்டும் அரங்க நிற பாடி அந்த பாசுரம் பாடி ஒடிந்தவுடனே அரங்கன் அவரை திருடி சேர்த்துக் கொண்டு விட்டான் விருத்தி விட்டது அந்த அரங்குடைய விறுமையிலேயே அவர் கலந்து விட்டான் ஆண்டாளுக்கு இந்த பெயர் கிடைத்தது திருப்பானவாருக்கு இந்த பெயர் கிடைத்தது இவர்கள் ரெண்டு பேரும் அரங்கனுடைய சிறுமையிலே ஐக்கியமாயிருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம் ஆள வந்தார் தன்னுடைய சிஷியர்களுக்கு அந்திம உபதேசமாக இப்படிதான் சாதிப்பிய பெருமாள் திருவடியின் கீழே வீணையும் கையுமாய் சேமித்திருக்கும் இருப்பான சதா ஆதார கேசாந்தமாக சேவித்துக் கொண்டிருந்தோள் என்று தன்னுடைய சிஷியர்களுக்கு அந்திம உபதேசமாக சாதிப்ப என்று ஐ யூஷிக்கு ஆட்டப்படுகிறது அதனால நம்ம நம்மாத அங்க திருப்பாய்வாட சேவிக்க முடியாததோ இல்லையோ ஆளவந்தாருடைய நியமனம் உபதேசம் இங்கே திருப்பாய்வார்கள் அங்கே ஏற்றிருக்க திருவிடியில் அவரை எப்போது நீங்க சேவிச்சுருந்தோ என்று தன்னுடைய பிரதான சிஷுர்களுக்கு உபதேச நியமனம் பண்ணதாக ஐஷி கொண்டது இதுல ஆச்சாரிய தாயனாச்சாரிக்குள்ள புஷ்பத்தியாக போக முடியவங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வேணையும் கையுமான அந்தரங்களை வைகோத்தபரும் மகாமுனியும் முடிமன்னவனும் வைகோத்தபரும் மகாமுனியும் அனுவர்த்தித்த கிரமமும் இதை அறிவார்க்கிறேன் ஜன்ம உக்கஷ அவகாசங்கள் செய்வது என்று விளக்குகிறேன் புஷ்பத்யாக போக மண்டபங்கள் புஷ்ப மண்டபம் தியாக மண்டபம் போக மண்டபம் என்று மூன்று சொல்லுகிறார்கள் புஷ்பமண்டபம் என்பது திருமதை தியாகமண்டபம் என்பது பெருமாள் கோவில் போக மண்டபம் என்பது திருவரங்கம் இந்த மூணு இடங்களிலே புஷ்பத் தியாக போக மண்டபங்களில் பனிப்பூவும் ஆலவட்டமும் வீணையும் கையுமான இங்கிலீஷ் அந்த வரிசையில் வச்சுக்கணும் பணிப்பூ என்று நம்பி என்பவர் அவருடைய ஊர்ல புறவை என்ற ஊர்ல ஒரு சிறுவங்கமுடையான திருமணி களிபண்ணனாலேயே ஏழை பண்ணி அதுக்கு கடைசியா தான் வேதையெல்லாம் முடிந்ததும் இந்த கையில் இருக்க கடிமண் முடிந்து அதை வந்து பூவா பண்ணி சமர்ப்பிப்பான் பனிப்பூ என்று சொல்லுகிறார் பெருமாள் மிகவும் உகந்து ஏற்றான் போகின்ற கீழே தன்னுடைய ஊர்ல வந்து அந்த கடிமண் பூவை அவர் சமர்ப்பிக்கிறார் அது துரங்குடைய துருவடியில அதை முடிமண்ணுவன் பார்க்கிறான் தொண்டமனம் அவன் கண்ணுக்கு அது தெரிகிறது அது தெரிஞ்சதும் இது என்ன அதிசயமா இருக்கு அப்புறம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறான் அந்த இவருடைய நம்பி குறவை நம்பின வந்து இந்த மாதிரி திருவங்க அந்த சேவசாய்தான் தேவர்கள் அங்கே சமர்ப்பித்த பூ அவர்கள் திருப்படி செய்திருக்கிறேன் என்று சிறுவனங்களுடைய அலவலையாவது இன்னைக்கு இங்களுக்கு உள்ள இருக்க விரும்ப விழிதையா சொன்ன இருந்த மம் தள்ள முட்டிட்டு முடிவன் அவன் அவன் தெரிஞ்ச குரவ நம்பி அவருடைய ஜாதியை பற்றி பார்க்கல அவருடைய பக்தி அந்த திருவங்கள் மொழியான அவனுக்கு அவருக்கு விதேயமா இருந்துட்டே அவர் கவனித்தாத ஜோதையையும் கவனிக்கிறார் இதே மாதிரி ஆலவட்டம் ஆலவட்டம் சமர்ப்பித்த திருக்கட்சி ரொம்ப அந்தரங்கராக இருந்தார் தேவ பெருமாளுக்கு அவரை அனுவர்த்திச்ச வைத்த போர்த்த மாதிரி பெருமானிருந்தா டைம் ஆயிடும் அதனால நான் சொல்லல மூணாவது மகாமுனி வினியும் கையுமாக இருந்தவரை மகாமுனிவர் அனுவர்த்தித்தார் அது அரங்கனுடைய நிமர பிரகாரம் சோழ ஏழைப்பட்டு கொண்டு வந்து அவருக்கு அரங்கனோட சல்லாபம் பண்ணும்படியும் அலைஞர்களுடைய ஐக்கியமாகபடியும் கண்டு வைத்தார் இவர்கள் வெவ்வேறு குளத்தை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் பிராமணர்கள் அன்று அதனால அந்த ஜென்ம உத்கர்ஷம் அபோ பிராமணால பண்ணாலும் ஒன்றும் உத்கர்ஷம் கிடையாது நைக்கியம் ஜென்ம ஜென்ம சித்தம் என்று சூப்பிரம் நைக்கியம் ஜென்ம சித்தம் தான் தீசாதிகள் பிறந்தவர்களுக்கு தானே அர்த்தம் இல்லை ஐக்கியம் ஜென்ம சித்தம் என்பது ஆத்மாவை பத்தினுது அதனால நமக்கு நைக்கியம் ஜென்ம சித்தம் எல்லாருக்கும் எந்த ஜாதிகள் பிறந்திருந்தாலும் எந்த குலத்துல படர்ந்து இருந்தாலும் கிராம குலாதிகள் அகங்கார கர்ப்பம் என்று சிவஜென்பூஷணத்துல சாதிக்கப்படுகின்றது அதனால அதை விட்டு கிராமத்தை பத்தியோ குலத்தை பத்தியோ நான் எந்த ஊருக்காரேன் ஆஹ் இந்த இந்த ஒரு விஷயம் சொல்றேன் பிராமணாளுக்கு அந்த தைவன் அடுக்கு அபிவாதையே சொல்றது ஒரு பாபம் என்று சில பேர் தெ தெ ஏன்னா அது குலம் கோத்திரம் சொல்றது குலம் கோத்திர சொன்னாக்கா அகங்காரம் அகங்கார கர்ப்பம் அதனால தாசியநா வைக்குதான் நாம் எப்பவும் விவகாரம் அடியேன் ஸ்ரீகிருஷ்ணாசன் அடியேன் மதுரகு விதாசன் இப்படி ராசிநாமாவை கொண்டுதான் நான் சொல்லிக்கொண்டு போனீங்க தவிர அபிவார்த்தையும் கிராமத்துக்கு பஞ்சாயத்து என்று இந்த மாதிரி ரிஷிகளுக்க பறந்தவன் அதுல இருந்து வந்தவன் என்று சொல்லிக்கொண்டதுனால அதுக்கு ஒரு பெருமையும் கிடையாது ராமானுஜாசம்னு சொல்லி இருக்க பெருமை அது கிடையாது அதனால ஜன்ம உட்கர்ஷம் அபகாரம் இவர்கள் தான் இருக்குற ஆழ்வார்கள் பூர்வாச்சாரியர்கள் இப்படிதான் எல்லாத்தையும் பார்த்தா முக்கியம் இந்த சுலங்கோத்தான் அவசியமே அதனால தான் தைத்தியம் ஜென்ம சித்தம் என்று ஒரு சூத்திரத்தை சூத்திரத்தை லோகாச்சாரியர் அழிஞ்சு வைக்கிறார் அக்கூட கிராமப்புலாதிகள் அகங்கார கர்ப்பம் என்று கல்விதாக தெளிவாக சாதித்துள்ளேன் ஆனால் இது உலகத்தினுடைய ரீதி பாபா தங்களுடைய குலப்பெருமையை சொல்லிதான் நான் கேட்கிறேன் அது இருக்கும் அதுக்கும் ஷேர் இருந்தாலும் ஏதோ விஷயத்து சொன்னேன் போது இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்வதெல்லாம் அது சொல்லணும் சொல்ல எந்த பிரபந்த பற்றி பேசினாலும் அத பத் வைலட்சியம் பிரபந்த வைலட்சியம்பாத்திய வைலட்சியம் என்று வைலட்சிய சிறப்பு பற்றா யார் வாடினது என்று அவருடைய பெருமை என்ன அதாவது அவர் அவருடைய குவாலிபிகேஷன் வச்சுக்கோங்களேன் அவருடைய பெருமை என்ன பிரபந்த வைலட்சண்யம் பிரபந்தம் அது அது அதனுடைய சிறப்பு என்ன பிரதிபாதிய வைலட்சண்யம் அது என்ன விஷயத்தை சொல்றது எல்லா பிரபந்தங்களுக்கும் பிரதிபாதியம் எப்பரிமான ஆனா அவ எப்பருமான ஒரு ஆங்கிள்ல இருந்து பார்க்க ஆளோ எப்படி போனத்துல உத்தரவு ஒரு நம்மாழ்வார் பார்க்கிற விதம் வேற சிப்பான் ஆழ்வார் பார்க்கிற விதம் ஒரே எம்பிவார்த்த வைலட்சண்யம் என்னமா அனுபவிச்சிருக்கா என்ன விஷயம் அந்த பிரபஞ்சத்துக்கு பேசியிருக்கா அதை பத்தி தெரிந்து கொண்டு போறேன் பக்ரவை ஒரு அளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டு அதாவது அந்த சிப்பான் ஆழ்வார் மிகவும் உத்தமமான அரங்கனே தன்னுடைய அந்தரங்கதான ரோகசாரண முடிவுகளில் தோல் ஏழை பண்ணி கொண்டு வரும் என்று சொல்லி நியமிச்சான்னா அவர் சாதாரணமான ஒரு அதிகாரியா இருக்க முடியாது அதனோட அவர் பாடிதான் அந்த பிரபந்த வைலட்சியும் பிரதிபாத்திய வைலட்சணியம் என்னடியும் தொண்டாசியத்தை சொல்லுகிறேன் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல இந்த பிரபந்தத்துக்கு அமரநாதிபிரால் என்றே தெரியுமா ஏன் மற்ற பிரபந்தம் முதல் பெருந்தாது இரண்டாம் திரு வந்தாது அந்த மாதிரி இதுக்கு ஏன் பேர் சில பிரபந்தங்களுக்கு ரெண்டு முக்கியமா அமரநாதிபிரால் கண்கினாம்பு இது ரெண்டும் அந்த பிரபந்தம் ஆரம்பிக்கிற சொற்களையே பிரபந்தத்துக்கு பேரா வச்சிருக்கேன் அதனால இதுக்கு அமர்நாதிபரான் என்ற பெருணாமம் ஆயிவிட்டது இது ஜனநாயக திருமேனி அனுபவமாகவே அமைந்துள்ளது வேற ஒன்னும் விஷயம் கிடையாது பிரதிபாத்தியம் இதுதான் அவங்களுடைய பெருமேனி அனுபவம் தான் இந்த பிரபந்தத்துக்கு பிரதிபாத்தியம் முதல் மூணு பாசுகளுடைய முதலில் கேட்கின்ற ஆ உ மா அமரநாதான் உவந்த உள்ளத்துனாய் நந்திபாயோட வேங்கலமாக ஆ ஓ மாணவம் வருகிறது ஓம் என்று எழுத்து அது மூன்றாக விரிகிறது தெரிந்து விட்டது அதனால பிரணவத்தை உட்கொண்டு பாசுரங்களை அமைத்திருக்கிறார் மேல அஞ்சாவதாராவது பாதுகாப்புன்னா பாதமாயுட்டவன் பிள்ளையன் கையா என்று பாதுகை சொல் நமக்கு கிடைக்கிறது காண்பிக்க பாதுகாக்கும் வித்தியாசம் வைத்தியோட சட்டாசு வந்தான மதுகேட்ட ஒரு மாதிரி சட்டாசு அவிஜயப்பு அதாவது பறிக்கிறவர் வேண்டும் என்று பெருமாள்வனுடைய பாதுகையை நியமித்தான் அந்த பாதுகை தன்னுடைய கோபாகினியினாலேயே அவனை கொளுத்தி விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால அந்த திவ்ய பாதுகங்களுக்கு சககோபன் என்ற திருநாமம் வந்து சதகோபனின் வந்தே சகானாம் புத்தி தூகளம் என்று பதாங்கு சாஸ்திரோகம் அஜானியம் ஏன் அதனால அந்த எப்ரமானுடைய பாதுகைக்கு சதகோபன் என்று திருநாமம் அந்த பாதுகை அதுதான் நமக்கு புகழ் என்பதை காமிக்கிறார் அது முதல் பாசிபத்திலேயே திருக்கமல பாதம் வந்து என் கண்ணுடன் உட்கின்றதே என்று காட்டியுள்ளார் இங்க கொஞ்சம் நம்மால் வர பத்தியும் தெரிந்து கொள்ளலாம் அவர் பூ என்று நிறுத்ததே தன்னுடைய முக்கியமான பிரபந்தத்தை ஆரம்பிச்சிருக்கார் உயர் வர உயர் நலம் மயர் வர மதிய நலம் அயர் வரும் அமரம் ஆ உமா வந்து ஆனா மாராட்டமா அமைச்சிருக்க உஜ்ஜீக பிரவணத்தை பிரணவத்தை பிரசமத்திலே மாறாடி என்று ஆச்சாரியாக சொல்லுகிறார் எதுக்காக இப்படி மாறாடினால் அந்த உஜ்ஜீத்தம் என்றது ஒரு லட்சணம் சாம லட்சணம் அது ஆனா அதுல எது நோக்குன்னா உத்திய பதப்புள் நோக்கு சாந்தோஜியத்துல சாமத்தினுடைய முக்கிய உபநிதித்துல ஏஷ் அந்தராதித்ய புருஷோதிஷ்யத்தை சர சுவர்ணா தசியாக புட்டஜேகர் அக்ஷினி தசிய உரி நாமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதித்ய மண்டல மத்தியவர்த்தியாக எருமான்குள் எழுந்திரித்தான் அவன் மிகவும் விரும்பத்தக்க தங்கம்போன்ற அவள் திருமேலி உடையவன் அங்க அளர்ந்த செந்தாவளி போட்ட திருக்கண்கடையவன் புத்தி தான் என்ன அர்த்தம் தான் அதான் ஆம்தான் என்று சொன்னாலே ஆழ்வார் குறிப்பிட்ட இதை நம்மா அழுவார் தங்களுடைய பிரபஞ்சத்திலே அமைச்சிருக்கிறார் பாருங்களோ உயர்வோரே சொல்றேன் உயர்ந்தே என்று முடிக்கிறார் அங்கேயும் ஆரம்பம் முடிவிற்கும் ஊத்தி என்ற திருணாமத்தை அது உத் பிரணவம் என்று ஆச்சார சாதிக்கிற அந்த புத்தி என்ற திருநாமம் மிகவும் உயர்ந்த திருநாமம் சந்தோகத்தை சொல்லியிருக்குன்னா அது ரொம்ப உயர்ந்த திருநாமா இருக்கு வேணும் அதனுடைய அர்த்தம் தான் ஹய பிரதிபடன் என்ற அர்த்தம் ஹய பிரதிபடம்னா கல்யாண குணின்றது தானே தானே வரும் எங்க ஹேய குணங்கள் இல்லைன்னா அந்த அதனால இந்த அர்த்தத்தை கூட சேர்த்துக்கலாம் முத்த திருநாமத்திலேயே குணப்பூட்டி சொல்லாட்டால் சேர்த்துக்கொள்ளலாம் அதனால அம்மா அழுவார் அந்த பிரணவத்தை மாறாடி அமைத்தார் இவர் நேரவே அமைத்திருந்தார் இது முக்கியமானது இந்த பிரபந்தத்தில் பிரணவம் காட்டப்படுகிறது உணவகத்தினுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் மா என்ற ஜீவாத்மா ஆ என்ற பரமாத்மாவுக்கு அநன்யாரமாக சேகப்பட்டவன் அவனுக்கே உரியவன் வேறு யாருக்கும் புரியாத ஒரு உரியவன் இல்லாதவனாய் எந்திரமான் ஒருவனுக்கே உரியவன் என்ற அர்த்தத்தை பிரணவம் காட்டுகிறது இவர்கள் அந்த அர்த்தத்தை தான் பிரணவத்தினுடைய விவரணம் தான் மந்திரசேகம் அஷ்டாட்சர மந்திர நாராயணாய நமகா நமோ நாராயணாயா என்பது பிரணவத்தினுடைய விளக்கம் என்று நம்ம ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுத்து கொடுக்கிறார்கள் அதனால சகத வேலை சாரம் இந்த பிரணவம் அதை தன்னுடைய தமது அமைச்சிருக்கிறார் இது பிரபந்த பிரபந்தத்துக்கு ஒரு வைலட்சியம் சிறப்பு அதோட நான்மலை செம்பொருள் செல்லமிழால் அடித்த பாரியிலும் பொழ்மான் பெருமான் என்று ராமாயுஷி ஜாதாரியில ராமாயு சிந்தாதிக்கு எந்த பெருமைன்னா உடையவர் தானே கேட்ட பிரபந்தம் கேட்டதுன்னு இதை அப்ரூவ் பண்ணு தன்னுடைய சிஷியாருக்கு நீங்கள் தான் இதை சொல்லுங்க நியமித்தம் பண்ணா நீண்டி வாழும் அச்சமில்லாத சமாச்சாரம் எம்பெருமானா இந்த பிரபந்தத்தை கேட்டு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சிஷியால் தான் நீங்கள் தான் இதை அனுசந்தான பண்ணுங்க அதை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டான் என்று அப்படிப்பட்ட பிரபந்தம் அதனால அதனுடைய பிராமானிக் பற்றி கேள்வியே இல்லை சுப்பெருமானாலே உகுந்த பிரபந்தம் தான் அதுல சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அடிப்பாரியலும் புகழ்பான் பெருமான் இது வத்ரவீலட்சினி எல்லா விலட்சினிக்கும் காட்டுது சீரிய நான்மறை செம்பொருள் நான்மலைன்னு நாலு பேருங்க அதனுடைய சீரிய செம்பொருள்களை எல்லாம் செந்தமிழால் இந்த சிற்பாணாழ்வாருடைய அமர்நாதிபிரான் சீரிய நான்மலை செம்பொருள் என்று அம்பது நாள் சாதிக்கிறார் எல்லா ஆண்பெருமாள் அருடைய பாடல் பக்கம் பழமறை என் பொருள் என்று அவரும் மிக்க மறை வேதங்கள் அதனுடைய பொருள் என்று எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தேசிகனும் ஜாதித்திருக்கிறார் அமிர்தனார் அமிர்க்கு பின்பற்றவர் அமிர்தியே பிள்ளைக்காரன் சொல்லலாம் அதுவும் தப்பு அதனால இது ஸ்தோத்ரமாக அமைந்திருந்தாலும் மறையின் பொருள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வேதாந்தாட்டம் தான் அமர்ந்தாதிடா என்று சொல்லப்படுகிறது இந்த ஒரு சுருக்குமான இதுல எந்த வேதாந்த அட்டம் எங்க காந்திருக்குன்னு சொல்றதுக்கு அவகாசம் இல்லை அதனால நீங்க அந்த தெளிவா சொல்லியிருக்காங்க இனி இங்கே சொன்னேன் பெரிய பெருமாள் அனுபவம் பெரிய பெருமாள் என்பதுல பெற்றுக்கொண்டிருக்காரு பெருமாள் அவரைதான் பெரிய பெருமாள் அதாவது பெருமாள் வணங்கிய பெருமாள் அதனால பெரிய பெருமாள் ராமனை நம்முடைய சம்பிரதாயத்துல பெருமாள் என்றுதான் சொல்லுவார் சக்கரவர்த்திய மகன் இல்லக்கா பெருமாள் என்று பேர் தான் ராமனுக்கு சொல்றது கிடையாது சக்கரவர்த்தி திருமகன் ஆத்மாதமானே அவன் தான் சக்கரவர்த்தி பிள்ளையா பறந்துட்டு ரொம்ப கொண்டாடி என்னால சக்கரவர்த்தி திருமணம் பெருமாள் நாம் கொண்டாடுகிறோம் பெருமாள் இளைய பெருமாள் என்று இப்படி சம்பிரதாயத்துல நம்முடைய சொற்கள் அமைந்திருக்கின்றது அதனால பெருமாள் சகபத்னியாபிஷேகாட்சியா நாராயண உபாகமத் என்று தன்னுடைய பிரகாபிரத்துக்கு முன்னாடி அந்த பெரிய பெருமாளை அவர் வணங்கியிருக்கிறார் அதனால அவர் பெரிய பெருமாள் ஆயிட்ட இந்த அவர் ரெண்டாயிருந்து ரகுகுந்தத்துக்கு பரிசாக வந்தது இந்த ரகுகுலத்துல இருந்து விபீஷணுக்கு ரத்தா குடதனும் ராஜா என்று சொல்லுகிறார் ராமன் ஸ்ரீரங்க விமானத்தை விபீணனுக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்து விடுகிறார் ஆனா அந்த பெருமாளுடைய திருவண்ணும் வேலையா இருந்தது போகல காவிரி கரையிலேயே எழுந்து வெளியிட்டார் ஆனா ஸ்ரீரங்க விமானம் சக்கரவர்த்தி பூஜிச்ச விமானம் தான் அதை பற்றி சந்தேகமே வேண்டும் அதனால பெரிய பெருமாண்டதுக்காக கொஞ்சம் பார்த்ததுக்கு பேச்சு பெரிய பெருமாள் அந்தம் ஷயார் மத்திய கபேர்த் சிலுக்காவில் இருந்தே படித்து படிக்கொண்டுள்ள பெருமாள் அவர் பெரிய பெருமாள் அவரை அனுபவிக்கிறார் அமலன் ஆதிக்குதான் ஆதிக்கிரான் ஆதிபிரான் மின்மலன் விமலன் மின்மலன் நீதிவான சில லெக்களும் ஒரே பாதுகாப்பாக இருக்கிறார் இதுதான் முதலே அமதன் விமலன் நிமலன் மிம்பலன் நாலு சொக்க எல்லாம் சுனாணி மசிம் பரியாயம் ஆனால் காக்கியதாக்கள் கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கிறார் அமதன் இது சொன்ன திருநாமத்தை அமர் வந்து இருக்காங்க அரங்கற்பகத்தில் மறுபடியும் பின்னாண்டு வருதன்பட மதம் இல்லாத மதம் அழுக்கு தாழ்ந்த விஜயம் எது விலக்குவோமோ அது மதம் அமரன் என்பதே அவர்கள் சொல்லாது அது இருக்கிறது அவருக்குதானா அது யுத்தமாயிடும் இப்போ நம்முடைய இறுதத்துக்குள்ள எந்தியாமியாக என் பெருமாள் இருக்க நம்மளை போல தாழ்ந்த ஜந்துக்கள் புழு பூச்சியெல்லாம் இருக்கட்டும் நம்ம என்ன வசதி ஒண்ணே இல்லை எந்தாலும் நான் சொல்றது அடியாது நிச்சயம் இல்லை என்னால தாழ்ந்தாலும் யாரும் எடுக்க முடியாது ஏதோ விஷயம் நீ சொல்றேன் அது வேற விஷயம் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கொண்டே கூட அறிந்தவர் யாரையும் நிச்சயமா சொல்ற அதனால என்னுடைய ஹயத்துக்குற எப்பெருமா நிற்க அந்தியாமியாக நீ வேதம் சொல்றது எஸ் ஆத்மா செய்யணும் எஸ் பிருத்வீசிரும் அதனால என்னுடைய ஒரு நீச்சமான ஹயத்தில் அவர் இருக்கட்டினால அவருக்கு கேடு வந்திருக்க மாட்டேன் பார்க்காது என்னையும் சுத்தமாக இருக்கிற இடத்தையும் சுத்தமாக இதுதான் அவலங்கிற சொல்லுகாரு விமலன் அடியா கண்ணை ஆட்படுத்துகிறவர் அந்த புகழை விமலன் சொல்லிமலன் மின்மலன் சௌலபியத்தை வைத்து நிமலன் அந்த சௌலபியமும் தன் பெயராக அது நிர்மல் சௌலம் வரக்கூடிய பாகம் அவனு இதுதான் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமான சீரிய அர்த்தம் சேதன ஈஸ்வரனுக்கு பேரு சேத்தனை புரிஞ்சுக்கணும் சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு பேரு நம்ம என்ன நினைப்போம் எப்படி நமக்கு பேருன்னு நம்ம நினைப்போம் நமக்கு நல்லது நமக்கு ஒரு பெருமை என்று நினைப்போம் அது சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு பேரு ஒரு அவன் அடைதானால் அதை பெருமக்கேறாக கேட்டுகிறார் அதுதான் நின்மலன் என்று சொல்லுகிறி மலன் நின்மலன் இது இது நம்மாழ்வாளுடைய வார்த்தையில விபருமானால் காட்டுற உயரவே சுடர்களே என்ற இடத்துல புயர் அருண் சுடரடி என்று பொருள் காட்டு அதாவது அந்த சுடரடிக்குதான் சேத்தனர்கள் பிரிஞ்சு போயிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு சேதன ஆழ்வார்பட்ட கிடைச்சான்னா புயல் அருந்துதான் நமக்கு சுயரக்கும் சுகரெடின்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் சுலபமா புரியும் ஆனா சுயர் அருண் சுடர் அடின்னு சொன்னா அவ்வளவு சுலபமா புரியாது ஆனா அதுதான் விபரமா நான் எதனால் சேதமனை தான் அடைந்ததுனால தான் தீயர் அதாவது சேர்ந்த லாபம் இல்லாத போது திரு உற்றிருந்தது சேதனாபம் ஏற்பட்ட போது திருயர் போயிற்று அதனால சேதனாபம் ஈஸ்வனுக்கு பேரு படிகட்ட சாரா அதை இங்கே காட்டுகிறார் அமதன் என்பதனால் மின்மதன் என்பதனால் பண்பேராக ஆத்மாக்களை உயிர்விக்கிறான் என்பது அது மின்மதன் அமதன் விமதன் விமலன் ஆட்பளித்து விமலன் அதிலேயே அச்சம் கிடைச்சு நிமலன் சௌலபியம் நிம்மலன் பண்பேராக ஆட்கொள்கிறோம் நிமதன் மின்மதன் நீதியானவன் நீதியே சாஸ்திரவசிய என்பதுமான் நீதிமானவன் நீழ் பொழு அரங்கற்றம்மான் திருக்கபல பாதம் வந்து என் கண்ணின் ஒன்று உட்டுந்தே நிறுவடிகள் தானாக வந்து என்னுடைய கண்ணில உகுந்தது சுவாமி சாதி இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்று திருவடிகள் ஆவலாக பந்து இவரை ஆட்கொண்டது ஆனா அடுத்த பாச உவந்த உள்ளத்தனாய்ந்த கவந்தவனு காரத்தன் சின்னதாமன் சிந்தனையே என்று கொஞ்சம் ருசி காமிச்சி தருமாள் இவருடைய சித்தனை அந்த ருசியின் பின்னால போய்விட்டது பின்பாசனமில் தான் அதே மாதிரி முதல்ல வந்து ஆட்கொள்கிறான் அந்த ருசிமாக நாம் கண்டோமானால் நாம் அவனை பற்றி அதனால பிரதமத்திலே நாம் எம்பெருமானை பற்றினோமானால் அதுக்கு காரணம் என் நான் இவருதான் சாராங்க நம்மதான் எல்லாம் பண்ணிடறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் கிடையாது பெருமாவனுடைய அருள் இல்லைன்னா அதுவும் அந்த அவனுடைய இன்னொரு என்று அழுவா அந்த இன்னருள் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜன ஆனா நம்ம ஒரு அடியை எடுத்து வச்சோம்னா அத்வேஷம் அதுதான் பிரதமர் பழுவோம் அத்வேஷம்னா விலக்காமை அது இருந்தா போற கிட்ட வரணும் கூட அவ ஆசைப்படுற கண்ணீர்ல ஒப்புன்னு திருவிழி காமிச்சா தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா இருந்தா போதும் மேற்கொண்டு காரியத்தை அவன் கல்லூர் கண்ணிரு நோக்கினது சன்னதாமன் சிந்தனை என்று சொல்லுகிறார் மேற்கொண்டு ஒவ்வொரு உரிமையின் ஒவ்வொரு பாகவும் இவரை தேடி வருகின்றனர் என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு செவ்வண சமாதியின் வைத்து பேசுகிறார் என்று சொல்லுகிறார் அதாவது கைக்கு தனியாக உசிர்வுண்டா கிடையாது என் கை பேசிட்டு என் கண் பேசிட்டு கால் பேசிட்டு உறவு பந்தம் வந்து என்ன பாரு கண்டம் வந்து என்ன பாரு பெருமார்பு வந்து என்ன பாரு என்று ஒன்று ஒண்ணும் போட்டி போட்டு சென்றிருந்தேன் கொஞ்ச ஒன்னா பார்த்து வாசனங்கள் பாதிக்கொண்டு வருகிற பத்தையும் விளக்கூழ சொல்லுவதற்கு இங்கே அவகாசம் போடாது இருந்திப்பாய் வடபேங்கரமாமதை மாணவர்கள் சந்தி செய்யும் இங்கே ஒரு விஷயம் நண்டிப்பாய் வடபயங்கரமாமதை மந்திர குரங்கு குரங்கு விஷேகமா இருக்கக்கூடிய வடவேங்கட மாமலை இவர் தான் எப்பெருமான் ரங்கநாத சேவிக்க போதால் நடுவில் திருவங்கமுடியை வந்து அது எப்பெருமான் பதவத்திலிருந்து எழுத விடுகிறான் விண்மீதி இருப்பாய் மத சேர்ப்பாய் என்று வேலை வந்து குதிக்கிட்டு ஒரு மத பேரை குதிக்கிறான் குதிச்சுட்டு அப்புறம் வந்து படுத்துட்டுறாங்க அதனால திருவேங்கிரியான் எபெருமான் திருவங்கிரமொழியானாக வந்து ரங்கநாதனாக வந்து படுத்துட்ட அதனால அந்த நடுவர் திருவங்கமொழியானி சொல்ல வேண்டிய ஒரு அவஸ்தை நிர்பந்தம் இவருக்கு ஏற்பட்டது அதனால திருவங்கிரமொழியானு சொல்லிட்டு அப்புறம் ரங்கநாதன் சொல்றார் அதனால் திரிவேந்திரமணியான் வேற இல்லையா வேற இல்லை நமக்கு நாலு திவ்விதேசங்களும் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீரங்கமின் தீபாசம் ஸ்ரீவேங்கராஜ சிவராஜ காலமேகம் ஹசிசை சிவத்திர பாரதி ஆசன் ஸ்ரீசென் மகாமிஷத்து அருதி செய்த தீபம் என்று கோயில் திருமதி பெருமாள் மூணு வேளையும் வணங்கக்கூடிய திவ்வதேசங்கள் அதனால இந்த நாளடியும் என்பது மான் குருவனே மற்றதிவேசங்கள் பெருமான் இல்லைன்னு சொல்லலை நமக்கு முக்கியமா இந்த நாடு ரொம்ப முக்கியம் இந்த நாளும் பொண்ணும் என்று அந்த அதையும் காணிக்கிறார் ஆளு பழவினை பத்தறித்து எதை கண் வாரமாற்றி வைத்தான் வைக்கஹணி என்னுள் புகுந்தான் கோதமாக செய்கிறேன் என்று நேர பாசம் போது எல்லா படகு தந்தினிய சொல்றோம் என்று சொல்லிட்டேன் தோண்டிய முக்கிய அசங்கள் சொல்றோம் பாரமாய பழவினை பத்தறித்து என்னை கண் வாரமாற்றி வைத்தான் வைத்துகண்ணி என்னுள் புகுந்தான் கோர மாதவன் செய்கிறேன் என்று அறியேன் அரங்கத்தம்மா திருவாரமாக அறியன் என்று சொல்லுகிறார் இங்கே கோர மாதவன் செய்கிறேன் அறியின்ற எண்ண பொருள் பாரமாய பழவினை பத்தெடுத்து இப்ப வெய்யும் மூட்டம் மொழியா சுற்றி வச்சுட்டு பாவத்தான் அவன் போக்குறான் இது சுலபமா புரியல எங்களுக்கு அந்த வாரமாற்று தான் தன்னுடைய திருவிழில பற்றி முடிச்சு இதற்கு கோல மாதவம் செய்கிறவன்களிலேயே நான் என்ன தபஸ் பண்ணோ என்று ஆச்சரியப்படுகிறார் இங்கே வேளாண் தேசிகர் அவன் சார் தபஸ் பண்ணான் அதனால கோலமாக செய்கிறவன்களிலேயே அதங்கத்தம்மா அலங்கத்தம்மா அவன் சேர்த்தார் சரி கோல மாதவம் செய்யே அரங்கற்றமா என்ன கோரமா தவன் சரி பிரபம் பண்ணாலும் இந்த துபேக்காகவே பஞ்சத்துல படிச்சுட்டு பிரபஸ் பண்ணிட்டு இருக்கான யோக செய்த பெருமா என்ன பிரபஸ் பண்ணாலும் என்ன அடைய பேரு சொன்னேன்னா அந்த அர்த்தம் தான் கிடைக்கும் அது தேசியனே சொல்ற ஓரமாக இனிவோ அந்த போறது சொல்லி இருக்க அர்த்தம் இது எப்பருமான தபஸ் பண்றானோ நம்ம தபஸ் பண்றோம் சொன்னாக்கா சுலபமா புரியும் சொல்லலாம் ஏன்னா எப்படிமான இட வேணும்னு சில பேருக்கான மனசுல ஆசை இருக்கக்கூடியது புதிக்கொள்ளக்கூடிய விஷயம் எப்பருமான தபஸ் பண்றானோ நம்ம இடவியிருக்கு பண்றான்னு சொல்றேன் வலிக்கிட்டு அர்த்தம் சகாபம் ஈஸ்வரன் கிட்டு கோரமாக செய்களே நடந்த சொன்ன திருவார மார்க்கோ ஏனையான துண்ட வெண்பதையன் துயர்களை புதிய சதாச்சியமாக கவனிக்க வேண்டியது துண்ட வெண்பதையன் துயர்களை வெண்பதையும் கிடக்க சிவ சுகமா பே பிரி என்று அவருக்கு பிரசித்தமான திருநாமம் ரெண்டவன் பெயர் என் சுய என்ன சுய பெருமான் தனியா தீர்த்தான் அந்த பிரம்மாவனுடைய கதையை இவன் ஐந்து தலையான் சிவனுக்கும் பரமசிவனுக்கும் ஐந்து என்ன போல இவருக்கும் தலையா என்று அந்த ஒரு கதையை கிண்டிவிட்டாங்க அவர் ஷாபம் விட்டு இந்த பிள்ளைங்க கையிலிருந்து விழாது என்று அது அழி போயிருக்குது கையில விட்டு போக மாட்டேன் அந்த சாபத்துக்கு விமோசனம் எப்படினா யார் உனக்கு மிக்ஷிச்சு அந்த கபாலம் ரொம்ப இருந்தோம் அப்ப அந்த கபால விழுந்துடும் என்று இவருக்கு ஷாப விமோசனமும் பெரும்பாக்கிட்டு இருக்க இவர் நீங்க இங்கேயும் போய் விசாரிக்கிறார் கபாலி என்ற திருநாமமே அவருக்கு ஏற்பட்டு கபாலமும் தெரியுமா பத்ரிகாசிரமத்தில் எம்பெருமான் நரநாராயணர்களாக எழுந்த அந்த நாராயணர்ந்த போய் முன் சிவன் பிரார்த்திக்க திருமாவை நேர்வை எழுத்து அக்ஷயம் என்று சந்தித்தார் அதை எட்ட உடனே அந்த கபாலு வந்து விஜய் இப்பவும் குருமா கபால் ஆரம்பிச்சுட்டு அங்கே நமக்கு காட்டலாம் இங்கே சுவாத்தியங்களா பண்ணிக்கலாம் ஏற்றி நமக்கு கபாலாம் அங்கே விழுந்தது மத்திய ஆசனத்தில் எப்பேற்பட்ட ஒரு ஆபமாக இருந்தாலும் ஹாப்பான போய் கிடி மந்திர ஒரு ஷாப விமோசனை ஏற்பட்டு எப்பேற்பட்ட ஒரு அதே மாதிரி நம்முடைய பக்புகள் தான் போக்கக்கூடியவன் அண்டரண்டி உருமா என்று மேல பாத்து அதுக்குன்னு வர முடியும் கையினால் சிவசங்கராகிய இது ஒரு சின்ன விஷயம் இல்லை எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் விழிய நாடுதான் சா இருக்கிறான் இதுக்கு மூலவர் சயானம் என்று பெரிய பெருமான தான் இவர் பாடுறார் விஸ்வருக்கு நாடுகள் சந்திச்சக்கர மூலவர் எப்படி இவர் பாடினார் கையினால் சுருசெங்கனால் ஆடியார் என்று இவர் பாடினார எப்படி அது பொருந்தும் ரெண்டே கை தேவைக்கூடிய எபெருமானே கையினால் சுருசெங்கனால் ஆடிய ஆழ்வார் பாடுவார் இவருக்கு அசைஞ்சு முக்கியமானது சுலபமாக புரிஞ்சுக்கூடியது அவன் காட்டுவே கேட்ட பாதன் அதே மாதிரி அவன் காட்டியிருக்கான் திருவணிக்கு காட்டினான் அதனாலதான் பாகவகா என்று அவர் பேசுகிறார் சிங்குளர் ட்யூஎல் திருவுறல் மூன்று சிங்குலர் ஒன்று ரெண்டு திருவுறவு ரெண்டு மேற்பட்ட பாகவகா தான் இந்த பிடுறல் ரெண்டுக்கும் மேற்பட்டதையான் காட்டியிருக்க அதனாலதான் பாகவகா என்ற ஸ்லோகத்துல பாகவகா பை கோபா என்று பாடுகிறார் அதே மாதிரி இந்த அப்பூசி காட்டின பாடுறதுக்கு எம்பார் நிர்வாகம் கணிசர் எந்த காட்டணும் என்று யார் காட்டணுமோ மிரட்டுறதுக்காக தன்னுடைய அழு புலியத்துக்காக அர்ஜுனன் அத்தியாயத்துல சதுர்புஜம் அந்த சேவை எனக்கு குழு இந்த விஸ்வரூபம் எனக்கு வாங்க சௌமிய ரூபமான சதுர்புஜத்தோட எனக்கு சேவன் ரெண்டு கைதான் சதுர்புஜம்னா அர்ஜுனனுக்கு சதுர்புஜமா சேவைதாச்சு அது அப்படின்னு சொல்றான் தீப ஸ்லோகம் பாக்கலாம் அதனால அவருக்கு இஷ்ட காட்டவே கெட்ட பாதம்ன்ற அந்த கண்ணு பாயிச்சு அவருக்கு யாராருக்கு இஷ்டமோ அவளுக்குதான் அவன் சத்ர்பூஜன் தொண்டுதான் சேர்வதா இருக்கிறேன் அதனால ஆழ்வார் சொல்றதுக்கு பட்டரை கேட்ட பரமபுரத்துல சத்ர்புஜன் நம்ம இஷ்டம் நம்ம எப்படி ஆசைப்படுறோமோ அப்படி செலவுதான் இருக்கிறேன் வீடியோனா இருந்தாக்கா பெரிய பலமா இருந்த சந்திர பூஜை நாள் இருந்தாக்கா நம் பெருமாறு நாள் என்று ரசமாக புதைப்பாராம் அதனால அது ரெண்டு கீழ சேர்க்காட்சி நாலு கீழோட சேர்க்கிறாங்க அவ்வளவுதான் மனசை புரிஞ்சு அவங்க பாஷா கூட ரெண்டு கீழதான் சங்குவச்சுட்டார் இவர்கிட்டயே இந்த மாசுஹா என்று பித்தர் காணிக்கிறார் மாமே சங்கும் அதனால அது ஒரு அரங்கத் தமரன் வந்து கதியவாகி புடபகர்ந்து முளிர்ந்து செவ்வதி ஓடிய அது நீண்ட பெரிய வாயகண்கள் இதுவும் முக்கியமான பார்க்கணும் எப்பமானுடைய துருக்கண்களை ஆய்வாளர் அனுபவிக்கிற கதியவாகி புலபெகர்ந்து முளிர்ந்து செவ்வழி ஓடிய நீண்ட பெரிய நீண்ட நீண்ட ஆழ்வார்கள் அளவும் சங்கீக்கிரம் வச்சுருக்கேன் ஆழ்வார்னு சொல்லுவோம் ஆழ்வார் காதலவும் நீண்டதுன்னு சொல்லுவான் அது போல அவருக்கு ஆழ்வார்கள் அளவும் நீண்ட கேப் இருக்குதான் ஆழ்வார்கள் அளவும் திருக்கங்கள் கூடாது பத்தி தான் பேசுறேன் போய் விட்டு போய் ராஜா உரு ஆச்சாரியம் பேசணும் அப்போ இமர்த்தம் குண்டலீ காட்சி போதனை கோயில் சாப்பிட்டு எப்படின்னு சொல்லி ஒரு திட்ட அளவு பேசிச்ச குண்டலீகாட்ச அதை விழ முடியல விபத்தம் குண்டலீ காட்சா துஷல போஜ மகாபராஹாஜா பெருங்கம் பெருந்துண்ட இப்படி ஆழ்வாள்கள் அனுபவம் புரா வித்யேசங்கள் அனுபவம் புராணங்கள் அனுபவம் எங்க பார்த்தால்தான் தீக்கங்கள் சோகையை நாம் மறக்க முடியாது பெருவான் நீங்க போய் செய்வீங்களோ நம்ம பார்க்கணும் கரியவாரி புடபதந்து முழுந்து செவ்வரி ஓடிய நீண்ட வர்க்கரிய அதாவது சரீரம் முழுக்க கண்ணா வியாபித்து வருகிறோம் பெருங்கேளாகம் பெருங்கண் பெருந்தன் மத குண்டலீகம் என்றும் வியாக்கியானம் பெருங்கேளார் ஒரு உதகத்திலேயே அந்த முன்ன பதிமூணையில வச்சுக்கிறாங்கன்னா அவனுடைய பேர் உள்ள எவ்வளவு பெருசா இருக்கணும் பெருந்தன் மலர் குண்டதீகன் அவனுடைய கண் எவ்வளவு பெருசா இருக்கணும் நீண்ட பெரிய வாயகங்கள் என்னை பேதமும் செய்யணும் சிந்தை சொன்னார் உங்க அனுபவிக்கணும்னு வந்தேன்ட்டாப்பா என் சிந்தையின் கவர் தான் என்னமா அவன் அனுபவிப்ப இந்த பேருமை செய்கிறது என்ன பஞ்சகர் தான் கீட்டியப்படுகிறார் நீண்டவர் பெரியவாயக கேள்வி அது முச்சுவிடும் அதனால மேற்படு ஆலமாமதல் மேல் ஒரு பாரதனாய் ஞாழமே உண்டான் அதன் கேட்ட பிரிவினையான் கொஞ்சம் சொல்லணும் ஒரு ஆசையினால சொல்றேன் ஞானமான உண்டான் ஆலமா மரத்து மேல் ஒரு ஆளுங்கள் இல்ல உலகத்தில வயது வச்சு பத்துக்கிட்டு இருக்கான் பார்க்கலாம் அதே இங்க சொல்ற அந்த ஆலமர்த்தியெல்லாம் கொஞ்சம் எங்க டாபா கிடைச்சது அது எங்க பருமத் தட்சிணையா இங்கதான் இங்க கேட்கிறார் ஆழ்வர் ஆத மா மதத்தின் இளமே ஒரு பாலகை தான் ஞாபகமழு முன் தான் அரங்க திறன் இனிய பரந்தவன் பறவையில் நீடரும் பரந்துள்ள பதந்த அண்டமில்லை ஒரு டிராப் ஆஃப் வாட்டர்லையும் அது ஒரு பெரிய அண்டம் என்ற பெருமான் பறந்திருக்கான்னு சொல்லிவிட்டார் ஆய்வன் அதனால சின்ன ஆலங்கில படிக்கட்டு இருக்கான் அது பெரிய அமைஞ்ச மாதிரி தாராளமா எம்பெருமான் படுத்து வெறும் சாதாரண எம்பெருமான எல்லா உலகங்கள்தான் வயசுல வச்சுட்டு ரெண்டு மூணு பாசத்துல அமைஞ்சிரு ஆழமான வர சில மே தேவாலயம் தான் இந்த ஆதரவாள அரங்க சரங்கில கோலபாமணி ஆறமும் முத்துஸ்தாமும் முடிவெண்டு போய் நேருமே நெய்யோ நிலை கொண்டு அடுத்து வெண்ணாய் உண்ட வாயே சேர்த்து பார்க்கணும் பார்க்க நீக்கணும் வாசிக்கிறேன் குண்டாய் விலகல் முன்னமே குமிழ்ந்து மாயையால் புக்கு குண்டாய்வண்ணை சிறுமணிகள் உவரையாக்க இந்நிலைய மண்தான் சோழ்ந்தது உண்டேதும் மனுஷக்காகும் பேர் அண்டாவண்ணம் மண்கரையோன் மருந்தோ மாறுவதும் உண்டால் பெண்ணை உண்டான் ரெண்டும் வருது அதே நம்மால் வர ஒரு அனுபவம் இந்த உலக என்ற பாசுகள் நிர்வாகிகள் இல்லை எட்டாவது உண்டாய் உலக முன்னமே உமிழ்ந்து மாயையால் பொக்கு குண்டாய் ஆதமாபுரத்தின் அந்த அந்த அஸ்தம் இந்த வெண்ணையும் பார்த்துக்கல இந்த ரெண்டையும் முன்னமே உமிழ்ந்து மாயையால் பொப்பு உண்டாய் வெண்ணை சிறுமணிஷன் உதையாக்கை நிலையை மண்டான் சோர்ந்து உண்டையும் மனிதர்க்காக சிறு மண்டி மன ஆழ்வர் பேசிக்க தெரியுமா அப்படின்னு ஆழ் இன்னும்ன்னுடைய மனசுல இருக்கிற உலகத்தில் தான் உண்டேன் உமிண்ட மண்ணும் கொஞ்சம் நின்று போச்சு அதை விழுத கொண்டதுக்காக வெள்ளை சாப்பிட்டேன் மண்டான் சோழ்ந்ததுண்டையதும் மனுஷருக்காகும் தீர் சிறுகு அண்டாவண்ணம் செய்யும் மருந்தோ மாயவன் தீர்னா வெண்மை மனுஷருக்காகும் தீர் அதாவது மண் குழந்தைக்கு மண் பயந்த சிறு சமயங்கள் குழந்தைகள் மண்ணை அது அதனால வந்து ஒரு குறைவு உடம்பெல்லாம் வெளிச்சு போய் ரத்த செய்வது மனுஷருக்காக வெண்மை அண்டா சிறிதும் அண்டா ஒண்ணம் நெய் ஊன் மரு நெய்யும் வெண்ணையும் பரியாயம் சின்ன நெய் வேலையில் வெண்ணெய் வேலையில் வெண்ணெய் வேலை நெய் ஆ நெய்யூன் மருந்தோமாயவனே வெண்ணெய் உண்டாய் நெய்யூன் மருந்தோமாயவனே என்ன அந்த உலகத்தை உமிழ்ந்த போது மண் கொஞ்சம் நின்று போச்சா அதை உடலை கொண்டுறதுக்காக இந்த வினய சாத்தானா நம்ப சொல்லிக்கிறான் மனுஷக்காகும்பி அண்ணாவண் இந்த மண்ணினால இந்த வியாதி ஒண்ணும் வராதபடி அந்த நெய்யூன் மிருந்து சொல்லியை நஜமா என்று ஆய்வார் வீப்பொழுகிறார் அப்ப நீ சொல்லுமே என்ன காரணம் இடைச்சு எடுத்து வச்ச வெண்ண வேற காரணம் காலம் மண் காலம் ஒண்ணு மண் மண்ணுடைய வெண்ணு உன்னுடைய நூ காசையா இருந்தது வெண்ணை சாப்பிடணும் நீ நீ சாப்பிட்ட மண்ணுக்கும் ஒண்ணும் சம்பந்தமே கிடையாது அது ஒரு காலம் இது ஒரு காலம் ரெண்டு சேர்த்து ஆழ்வார் பாரு மண் சிதும் வண்டா வேண்டாம் நெய் மருந்தோ மாடு சொல்றியே குரு பூசிக்காய் சொத்துக்கிறதையா இருக்குது நீ சாப்பிட்டது அந்த எடைச்சிகள் அதாவது ஆசிரிய கலஸ்பம் என்று அது ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு சின்ன ஒரு விஷயம் சாப்பிடுச்சே கையால சாதிக்கிறதா கரண்டியால சாதிக்கிறதா கையால சாதிக்கிறது தான் விசேஷம் ஏன்னா ஆசிச கரஸ் பர்ஷன் கை அந்த படத்துல கொஞ்சம் அதை விட விசேஷம் வேறு ஒன்னு இது கொஞ்சம் சம்பிரதாய பேரத்தி நான் அப்படி பரல அது அதனுடைய அற்பம் என் மத்திலும் நான் சொல்லுவேன் அந்த ஆசிச கரஸ்பர்ஷன் அவ்வளவு முக்கியம் அதாவது பகவதாருடைய கை பட்டுனா அதுக்கு ஒரு பாரணத்துவம் வந்து விடுகிறது அதனால் கையால் எடுத்து விவசாயத்தை உத்தியோகம் பண்ணணும் கையால் எடுத்து எல்லாம் சாதிக்கணும் என்பதே இது ஒரு ஆசை ஆகும் கையை என்று எல்லாம் ஸ்பூனால் சாப்பிட்றது கல்லால் சாப்பிட்றது அது ஒரு நோக்கு இது ஒரு நோக்கு அவ்வளோதான் நீங்க எது நோக்கம்னாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு இஷ்டம் ஆனா அர்த்தத்தை சொல்லிட்டேன் இந்த ஆசிரிய கட ஸ்பர்ஷம் அதாவது வெண்ணை சாப்பிட்டு என்ன காரணம்னா மருந்தா சாப்பிடறதுல இடைச்சிகள் துரட்டி வச்ச வெண்ணையன்றதுக்காக அந்த வெண்ணைய களம் இருக்க வெண்ணையும் பாத்திரம் அப்படியே இருக்குது எல்லாச்சும் உங்க இருக்குதுமா இப்படி உண்டாய் உலகல் அது உலகம் உலகத்தை ரஷிப்பதற்காக பொழுது அதை உண்டான் இப்ப வெண்ணெய் உண்டது ஆட்சியில் கடைந்து சேமித்த வெண்ணெய் என்பதனாலே அதனால ஒரு அவருடைய கதஸ்பர்ஷம் பட்டது என்ற ஒரு அந்த வெண்ணையை சாப்பிட்டா இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று அவர் காட்டுகிறார் மேல வற்றொன்றினை காணாத கண்டகங்கள் அமுதினை அமுதனேன்னு ஒரு உண்டு அது அவ்வளவா சுவாரஸ்யம் இல்லை அமுதன்தான் இல்லைன்னு ஆனா அமுதினை என்பதுதான் மிகவும் சுவாரஸ்யமான பாடம் அமுது பெருமான் ஒரு அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் அமுதி அமுதி சாச முழு மழிகை அமுது கரிய முழு இப்படி இந்த அமுதின்ற பதத்தை வைஷ்ணமா சேர்த்து பேசுறதுன்னா இப்பெருமானுடைய அது அமுதி அமுதினை கண்டகன்கள் மத்தம் நினை காண கொண்டல் மண்ணனை கோன்ன மண்டவாய் பட்டர் சதுராய் இப்ப கூட நம்பிமான் குறைச்ச விடலானே அது கொஞ்சம் மூணு பார்த்தாக்கா வேணா நாத்தம் ஆறும் அதுல இருங்க நெபெருமான் இட நாத்த ஆகும் என்று அவர் சொல்லுறான் குறச்ச விடலான்னா என்ன நூல் மூச்சு பாருங்க தெரியும் நூல் ஆடும் மூச்சு விடுறான் என் அமுதினை கட்ட கண்கள் மற்றொரு காணாது ஆழ்வர் தண்ணையும் காணலை பெருமாளையும் காணலை ஆழ்வர் பெருமாள் திருவியில் சேர்ந்துட்டி விஷயை காணா வேற ஹாவோ நாணியத்தை கட்சி என்ற ஸ்லோகத்தை மேற்கொளாக காட்டுகிறார் ஸ்நேகவுமே பரமோராஜன் நித்தியம் பெற்றுத்தான் அதிர்ஷ்ட நேதா வீர ஹாவோ நாணியத்திலே கட்சி திருவடியே அதிபாஷன் திருவழியிலிருந்து அனுமதி பிடிக்கிறது திருவழியே தான் பரமபதம் போகும் போது இவரு நான் கூப்பிடும் நான் வரேன் அப்படின்றது அது நாணியத்திலே கட்சி அதிர்ஷ்ட ஸ்நேகோமே பரமோ ராஜன்னு நீ ராஜா எனக்கு ரொம்ப ஸ்னேகம் உண்டு பரமோனா ரொம்ப பிரிச்சின்னு தான் அதுக்கு மேல ஒன்னும் கிடையாது அதுதான் பரமோ அப்பேற்பட்டு ஸ்னேகம் உண்டு பக்தி பக்தியும் உண்டு ஸ்நேகம் என்ன பக்தி என்ன செய்யும் இதுதான் காட்டுறார் ேகம்ன்றது ராஜா காரி ஸ்னேகம் இந்த பெருமாள் காட்டுக்கு போன உடனே இவர் ஸ்டான செயல்பட்ட ஒரு அன்பு அதுதான் பக்தின்றது இளைய பெருமாளுடைய படி பக்தி என்று காட்டு நீ வாண்டா என்னோட வராது அப்படின்னு இல்ல நான் கட்டாயம் வருவேன் உனக்கு கைகளையும் பண்ணணும் கண்டிப்பா எனக்கு நிறைவு தவிர நீ என்ன சொன்னாலும் நீ தடுத்தாலும் அண்ணா நீ பெரிய பெருமாள் என்ற அதுக்காக நான் உன்னுடைய கற்றளையை நான் கீழ்ப்படுத்தும் கீழ்ப்படிய மாட்டே நான் கட்டாயம் வருவேன் என்று அவன் நீ நிர்பந்தித்து சென்று அடிமை செய்தானே அதுதான் பக்தி லேபர்மார்படி பக்தியாக சொல்லப்படுகிறது தசகனுடைய படி ஸ்னேகமாக சொல்லப்படுகிறது அது நித்தியம் பிரதிஷ்டித்தான் நீ இருந்த அடிபட்டிப்பட்ட மண்ணு நீ என் கட்சியிலேயே ஹரிஷ்வங்கோ ஹனுமத கட்சியில உடல் என் கதையை எல்லாரும் படிக்கிறான் விர்தான் இருக்குது இந்த உலகத்துல வயுக்கு நீ இதெல்லாம் உண்டாகா கதையாது பாவோ நான்கேற்ற கட்சி நானியத்துற மிக ஆதரவு தான் போறான் வைகுண்டு பேரை கூட அவர் சொல்லல அச்சுரை நானியத்தை வேற இடத்துக்கு நான் வர மாட்டேன் அவர் சொல்ற எப்படி எழுத அச்சு பெரியும் வேண்டேன்னு அரங்கமான இந்திரலோகம் ஆடும் இந்திரது சொர்க்கத்தை சொல்ற இனி பரமேஸ்வர் ஜின்னு பின்னாட்டதான் இந்திரலோகம்னு சொல்றது அச்சுவை பெறினும் வேண்டே அச்சுவை நான்கு பேர் அதனால அச்சுவய் பெரியும் வேண்டே சொல்லுவோம் மூணு பேரும் ஒரே பேச வெங்கல் தாஸ் மண்டலத்துல ஒன்றெழுப்பி புயடி ஆஞ்சநேயர் சொன்னது இவர் இப்ப நிறைய பட்டுக்கிறோம் ஏன் மூணு பேருக்கும் ஒரு சித்த பாவம் நான் இந்த அமுதினை கண்டஹ்கள் மற்றொன்னை காணாறு ஆட்சியோ பேர் இரும்பெண்டே நான் ரங்கமான அவர்கள் அந்த ரங்கமானவர்கள பார்த்துதான் சொல்றேன் இவரு பெருமாளை பார்த்து சொல்லலையை கண்டஹ்கள் மற்றொன்னை காணவர் ஆழ்வார்கள் இல்லை ஆனா திருவடி சொல்றார் தாபோன் அணியத்தை கட்சி தொண்டெடுப்பை எவ்வாறு அச்சுறு பெறணும் வேண்டே என்று சொல்லுங்கள் இப்படி மூணு பேரும் பேசினார் அந்த பாசனத்துல மற்றொன்றை காணாவை அந்த சொல்ல பார்க்கணும் மற்றொன்று அந்த எபெருமான் திருவிழிந்தவர்கள் பார்த்ததுனா விஷயமே இல்லை மற்றொன்று என்று அவ்யூபதேசன் வீட்டுல வியாசாங்க அந்த மாதிரி பேசுறார் மற்றொன்று அச்சு ஒய் பெரிய பாவோ ஞானியத்தை கட்சிக்கு என்று இவர்கள் பேசிக்கிறார்கள் தெரிந்த வரைக்கும் இந்த அமலநாள் விராந்து என்ற பற்றி கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொண்டேன் என்னுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டேன் பொறுமையாக நீங்கள்லாம் கேட்டதை பற்றி உங்களுடைய நன்றியை இந்த வாய்ப்பினை குறித்து அட்வொகேட் சுவாமியை அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அவருடைய சதாபிஷேகத்தை முன்னிட்டு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் சதாபிஷேகம் நிர்வீகமாக நன்றாக நடக்க வேண்டும் அவர் மேலே சதாப்தி முதலான கல்யாணங்களையும் காண வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பர்மான் முஸ்லிமிகளிலே பிரார்த்தனை